நாமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஏடிபி கோப்பை டென்னிஸ் விளையாட்டுடன் தொடர்புடையது இரண்டு ஆஸ்திரிய நாட்டு ரூபாயின் பெயர் யூரோ மூன்று தேசிய தொழில்நுட்ப தினம் மே பதினொன்றாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று எழுத்தறிவு தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது இரண்டு உலகில் வைரத்தின் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது மூன்று ஏ ரைட்டர்ஸ் நைட்மேர் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி